நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விக்கான பதில்கள் பத்து முதல் பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் மீனவர்களுக்கு எச்சரிக்கைகளை வழங்க அரசாங்கம் பேரழிவு எச்சரிக்கை சாதனத்தை அறிமுகப்படுத்துகிறது 2. பிரான்சுடனான இரண்டாவது வருடாந்திர பாதுகாப்பு உரையாடல் பாரிஸில் நடைபெற்றது மூன்று பிரதமர் மோடிக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையிலான இரண்டாவது முறைசாரா உச்சி மாமல்லபுரத்தில் நடைபெற்றது இனி இன்றைய பொது அறிவு கூவியலுக்கான கேள்விகள் ஒன்று அண்மையில் இந்தியாவிற்கும் எந்த வானொலி மற்றும் தொலைக்காட்சி துறைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டு மகாத்மா காந்தி தேசிய பெல்லோஷிப் திட்டம் எத்தனை மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது மூன்று சர்வதேச கிரிக்கெட்டில் இருபது ஆண்டுகள் நிறைவு செய்த முதல் பெண் வீரர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்